நற்றினையின் அறுபத்தோராவது அறிவோம் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் இந்த வாரம் தொடங்கி வரும் வாரங்களில் நாம அஞ்சல் எழுது எழுதுபொருள் அதாவது போஸ்டல் ஸ்டேஷனரி சம்பந்தமான சில தகவல்களை பேசி தெரிஞ்சுக்கலாம் ரெடியா வாங்க பயணத்தை தொடரலாம் சாதாரணமா ஒருத்தர் ஒரு விஷயத்த ரெண்டு வகையா சொல்ல முடியும் விஷயத்தை விலாவாரியா விவரிச்சு சொல்றது ஒரு வகை இன்னொரு வகை அதே விஷயத்த சுருக்கமா சொல்றது இது பேச்சுக்கு பொருந்தறது போல எழுதுறதுக்கும் பொருந்தும் எப்படின்னா ஒரு தகவலை கம்பராமாயணம் போல நீளமாவும் எழுதலாம் அதே தகவலை திருக்குறள் போல ரெண்டே வாக்கியத்திலையும் எழுத முடியும் இதத்தான் நாம ரத்தன சொல்றது அப்படிங்கிறது இப்படி ஒரு விஷயத்த சுருக்கி வேணுங்கிற தகவலை மாத்திரம் நம்ம அஞ்சல் மூலமா இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்த அஞ்சல் துறையில பயன்படுத்துற ஒரு அஞ்சல் எழுதுபொருள் அதாவது போஸ்டல் ஸ்டேஷனரி தான் போஸ்ட் கார்டு அப்படிங்கிற அஞ்சல் அட்டை இந்த அஞ்சல் அட்டையை பத்தின தகவலை இந்த வாரம் நாம பேசி தெரிஞ்சுக்க போறோம் அஞ்சல் ஒரு செவ்வக வடிவம் கொண்ட ஒரு தடிமனான அட்டை இந்த அட்டைக்கு முன்பக்கம் அப்புறம் பின்பக்கம்ட்டு ரெண்டு பக்கங்கள் இருக்கும் இதுல முன் நாம சொல்ல வேண்டிய தகவல்களை எழுத முடியும் எழு அஞ்சல் அலுவலகத்தோட அஞ்சல் பெட்டியில போட்டுட்டோம்னா அஞ்சல் துறை போய் சேர வேண்டிய முகவரிக்கு கொண்டு போய் சேர்த்துடுவாங்க இதுதான் ஒரு அஞ்சல் அட்டைய கையாள்ற நடைமுறை என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க என்னடா அஞ்சல் சும்மா கிடைக்குமா அதுக்கு காசு பணம் எதுவும் கொடுக்க அப்புறம் அஞ்சல் துறை மூலமா நடக்கிற ஒரு செய்தி பரிமாற்றத்துக்கு முக்கியமா தேவையான அஞ்சல் தலை வாங்கி ஒட்ட வேண்டாமா இதெல்லாம் தானே டவுட்டு ஓகே ஓகே நல்லா அஞ்சல் தலை பயணத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க வெரி குட் மேல தெரிஞ்சுக்கலாமா அஞ்சல் அட்டையோட பின்பக்கத்துல முகவரி எழுதத்துக்கு தேவையான இடம் இருக்கு முன்னாடி சொன்ன இல்லையா அதோட இன்னொரு விஷயமும் இருக்கும் அதுதான் அஞ்சல் தலை அஞ்சல் அட்டை பிரிண்ட் செய்யும் போதே இதையும் சேர்த்து பிரிண்ட் செஞ்சிருவாங்க அதெப்படி நான் அனுப்புற தபாலுக்கு நான் தானே அஞ்சல் ஓட்டணும் எப்படி முன்னமேயும் அஞ்சல் பிரிண்ட் செய்யலாம் சரியான கேள்விதான் இது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க அஞ்சல் அட்டையில எதையும் கூடுதலா சேர்க்கவே முடியாது அது ஒரு செவ்வக அட்டை அவ்வளவுதான் உங்க சௌகரியத்துக்கு கூடுதலா பக்கம் பக்கமா எழுதவில்லாம் முடியாது அது ஒரு வரையறைக்குட்பட்ட ஒரு அட்டை அதனால தேவையான மதிப்புள்ள அஞ்சல் தலைய அஞ்சு அஞ்சல் அட்டையை பிரிண்ட் செய்யும் தீர்மானிச்சு அதையும் சேர்த்து பிரிண்ட் செஞ்சிருவாங்க ஸோ நாம அஞ்சல் அட்டையை தபால் வாங்கும் போது தனியா அஞ்சல் தலை வாங்க தேவையே அஞ்சல் தலையோட மதிப்பு அஞ்சல் அட்டைக்கும் உதாரணத்துக்கு ஐம்பது பைசா அஞ்சல் அட்டையில அதே மதிப்புள்ள அஞ்சல் தலையை தான் பிரிண்ட் செஞ்சிருப்பாங்க அஞ்சல் அட்டையை மட்டும் வாங்கி வேணுங்கிற விஷயத்தையும் அது சேர வேண்டிய முகவரியும் எழுதி தபால் பெட்டியில போட்டுட்டோம்னா அது முகவரிக்கு போய் சேர்ந்துரும் இது அஞ்சல் அட்டையில முன்முத்திரை அஞ்சல் அட்டைங்கிற ப்ரீ ஸ்டாம்ப்டு போஸ்ட் கார்டு வகைய சேர்ந்தது அப்போ இதுக்கு ஆப்போசிட்டா அஞ்சல் தலை பிரிண்ட் செய்யாத அஞ்சல் அட்டை இருக்கா அப்படின்னா இருக்குங்கிறது தான் பதில் இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா ப்ரீ ஸ்டாம்டு போஸ்ட் கார்டு எல்லாம் அஞ்சல் மட்டுமே வெளியிடும் வேற யாரும் பிரிண்ட் செஞ்சு வெளியிடவே முடியாது ஆனா அஞ்சல் தலை இல்லாத அஞ்சல் அட்டையை வேணும்னாலும் பிரிண்ட் செய்யலாம் ஆனா ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல இருக்கணும் அதோட அந்த வகை அஞ்சல் அனுப்பும் போது மறக்காம அஞ்சல் தலைய ஒட்டி அனுப்பணும் இந்த அஞ்சல் எப்போ எப்படி யாரால கொண்டு வரப்பட்டதுங்கிறத வரும் வாரம் நம்ம அறிவ மஞ்சள் தலை பயணத்துல தெரிஞ்சுக்கலாமா நன்றி வணக்கம்